ஒவ்வொரு மாமரத்துக்கும் இடையில ஒரு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் இடையே காய்ப்பு நிறைய இருக்கு செடி சின்னதா இருக்கு இடையில நான் நீர் கட்டமைப்பு வந்துளைச்சல முதல்ல மாமரத்துல பாத்துட்டு அதுக்கப்புறம் முழுமையான மாமரத்து விளைச்சல் நீங்க பாக்கவே இல்ல இந்த முழுமையான விளைச்சலை பார்த்தா நம்ம இன்னொரு ஊடு பேரை கொண்டு வந்தா இந்த விளைச்சல் பாதிக்குமேங்கிற அளவுக்கு உங்க தாட்டு போகும் உங்களோட எண்ணம் போகும் அந்த மாமரத்தோட உச்சபட்ச விளைச்சல பாத்தீங்கன்னா தூரத்துலேருந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வெறும் காயாவே தான் தெரியும் இலைய விட காயாவே தெரியும் எங்கே இருந்து பாத்தீங்கன்னா காயாவே தெரியும் மரம் புடா அப்படி காய் இருக்கும் ஆஹ் எடுத்து இது எங்கன்னா போய் சொல்றது யாருக்கிட்ட எப்படினா கோட்டா எடுக்கணும்னு தெரியாமலே இருப்பீங்க அது மாதிரி தேங்காயெல்லாம் வச்சு நான் பாத்துருக்கேன் நெல்ல விளைய வச்சு பார்த்திருக்கேன் காய்கறி கத்திரிக்காய் ஒரு காம்புல மூடு காய் அஞ்சு காலத்த ஒரே காம்புல பூ வச்சு கொத்தா பூக்கும் கத்திரிப்பூ ஒரே காம்புல அஞ்சு காய் ஆறு காய் தொக்கும் யாருக்கிட்ட சொன்னா தேவையில்லாம நினைப்பேன் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இல்லைன்னு நினைப்பேன் அது மாதிரிதான் இப்பயும் தும்பலப்பட்ட கனகராட்சி தோட்டத்துல ரெண்டுக்கா மூணு காய் ஒரு காம்பலம் இருக்குன்னா அந்த விதம் எடுத்ததுல தப்பு அந்த விதம் வந்து ஹைபிரிடு சிறுதானியு சோளம் வரகு பச்சைப்பயிர் உளுந்து இது பண்ணலாம் இப்போ எல்லாமே தேவைப்படுது தேவைப்படுறதுனால இது இடங்கள் இருக்கு அதனால இதுக்கு வந்து இந்த மாதிரி பாசிபிள் இருக்கு உழுது இருக்கும் நான் பிளான் பண்ணேன் நீங்கள் இப்போ தனிப்பயிரை தான் பண்ணணும் மாப்பானோ அப்படின்னா நல்லா உழைச்சலாம் அதுலேயே வரும் அதனால் அதை விட்டுட்டா இது தனிப்பயிராக இந்த பயிர்களை எந்தெந்த மாதத்துல எப்படி பண்ண அந்த பயிர்களை பயிர் பண்றவங்ககிட்ட இப்ப நாட்டு ரகம் இருக்கு ஹைபிரிட் இருக்கு நாட்டு ரகம் இருக்கும்போது தினையோ சாமியோ வரவோம் கேழ் வரகோ இப்ப கடலை பண்றவங்கள கேட்டீங்கன்னா கடலை என்னன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து அதே மாதிரி இந்த பயிர் வகையிலும் ஏன்னா இப்ப நான் வந்து சாமி திணை வர இதெல்லாம் பயிர் வைக்கல ஆனா இதெல்லாம் அந்த மலைப்பிரதேசத்துல தேந்த பொல்லிமலை பக்கம் அங்க மலைப்பிரதேசங்களை பயிர் பண்ணுறவங்களை கேட்டீங்கன்னா அவங்கவுங்க சீசனை கண்டிப்பா சொல்றாங்க கம்புல எல்லாமே தெரியும் மாதிரி வடிவமைப்பி வச்சுக்கணும் ஏன்னா தண்ணியே இல்லாட்டினாலும் மழையே பெய்யலனாலும் விளையிற அளவுக்கு மண்ணை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சிடணும் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஆண்டு முதல்ல ஆண்டு ஒரு ஆண்டு வந்து நம்ம டைம் எடுத்துக்கணும் ஏன்னா மண்ணை தயாரிக்க ஏன்னா பருவ காலங்கிறது வந்து மழைக்காலத்துக்கு பிறகுதான் மண்ணை வந்து புஞ்சை நில வடிவமைப்புல தயாரிச்சு முடிக்க முடியும் முழுமையான நீர் கட்டமைப்பை உடையது தான் புஞ்சைன்னு சொல்றோம் இல்லையா நீரை உள்வாங்கிக்கணும் ஆனால் தண்ணி நிற்க கூடாது ஒரு ஆறு மாசம் ஆனாலும் அந்த பூமியில உள்ள ஈரத்தை கட்டி வச்சுக்கிட்டு அது வந்து வைக்கிற பயிரை காப்பாற்றணும் அந்த மாதிரி நீர் கட்டமைப்பு உடைய ஒரு பூமியை புஞ்சை நில மாதிரி வடிவமைப்பை ஏற்படுத்திட்டு அப்புறம் எந்தெந்த காலத்துல அந்த பயிரை போடணும்னு அவங்க சொல்றாங்களோ அந்தந்த காலத்தான் போட்டீங்கன்னா வந்துடும் இப்ப பனி வரகுன்னு சொல்லுவாங்க பனி வரக்குன்னு பனி பொழிகிற காலத்துல தோங்குவாங்க அதை அந்த வந்து இது தென்மேற்கு பருவ காற்று பெயர் மட்டும் இல்லை மதுரை பக்கத்துல பாத்தீங்கன்னா நவரை பட்டம்னு சொல்லுவாங்க நெல்லுக்கு அந்த தென்மேற்கு பருவக்காற்று பெயரும் போது அவங்க வந்து நவரையில வந்து வைப்பாங்க அது மாதிரி பனி இருக்குது அதே மாதிரி கேவருக்கு இருக்குது எள்ளுக்கு பட்டம் இருக்குது ஒவ்வொரு பயிரும் பூஞ்சை தானியத்துக்கு எல்லாத்துக்குமே பட்டம் இருக்குது பட்டம்ங்கிறது இந்த குறிப்பிட்ட காலத்துல ஆரம்பிச்சு குறிப்பிட்ட காலத்துல முடிஞ்சிடும் பருவங்கிறது ஆண்டு முழுவதும் வர்ற மழை மாதங்களை சார்ந்தது பட்டங்கிறது பயிரை சார்ந்தது சரி ஆடி பட்டம் தை பட்டம் மாசி பட்டம் சித்திரை பட்டம் இது பட்டம் சொல்லுவாங்க அந்த மாசத்துல ஆனா அந்த விதைப்புக்காக சில நாட்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம கீழ்நோக்கு நாள் சொல்லுவோம் கிழக்கு பயிரெல்லாம் கீழ்நோக்கு மேல் வைக்கணும் மேல்நோக்க நாள்ல மரம் வகையில் நெல் இந்த மாதிரி பயிர் வயல் இந்த மாதிரி இயல்பாகவே தெரிஞ்சு வச்சுக்காங்க அந்தந்த நாளில் அந்த அந்த சூரிய கிட்டே வர்ற வெப்பத்தினுடைய அளவும் பூமியினுடைய அந்த காந்த புலனில் ஏற்படுகிற உயிர் உயிர்ப்பு சக்தியும் திறனும் மேம்பாடு அடைஞ்சிருக்கும் அதனால இதெல்லாம் ரொம்ப துல்லியமான அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் தான் அதனால நம்ம அதை அதை வந்து நம்ம சரியான முறையில் கடைபிடிக்க முயற்சி புண்ண ரொம்ப அற்புதமான விளைச்சல் நடக்க முடியும் அதனாலதான் பட்டம் தப்பினால் நட்டம் பருவத்தே பயிற்சி ஆஹ் பட்டம் தே ஆடி பட்டம் தேடி விதை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காலம் தப்பினா இது வரேன் இது நஷ்டத்திற்கு கஷ்டம் அதிகம் நட்டார் குட்டார் இது மாதிரிதான் சொன்னாங்க பயிர் வளைக்கும் போது நஷ்டம் வர நஷ்டத்துக்கு கஷ்டம் அதிகம்னு ஏன் சொன்னாங்கன்னா நீங்க தவறான காலத்துல பயிர் வச்சீங்கன்னா சாமானியத்துல அது வந்து நல்ல விளைச்சல வராது அதுக்கு ரொம்ப ரொம்ப உழைச்சி வீணாக போயிருக்கா அது வந்து லாபமே வரவே வராது நீங்க நஷ்டம் அடைய போறீங்க ஆனா எப்படியாவது அதை விளைய வைக்கணும்னு போயிடுச்சு பண்றீங்க உதாரணமா ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லலாம் சம்பாவில விளையாடுற நிலந்தாங்கள் இருக்கு பாருங்க அதையெல்லாம் நீங்க குறுவயில கொண்டு போய் நட்டீங்கன்னா கதிரே வரவே வராது பயிர் வந்து வயர்ந்து வரும் ஒரு கதிர் கூட வராது இவன் அதுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சி முழுது வயலெல்லாம் மட்டம் கட்டி வேத விட்டு ஆள் வச்சு நடவு நட்டு எடுத்து சுத்தி சுத்தி வந்து இரவு போல காவ காத்து இவ்வளோ உழைப்பு வரத்தான் சொட்ட சொட்ட அது சம்பாவில தானா மழை பெய்யற காலத்துல தானா விளையற வராங்களும் அது மழை பெஞ்சாலே போற வளையும் இப்ப கோடை நட்டு கோடைல உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணும் ரத்தம் சொட்ட சொ உழைச்சி படம் போறது அதுக்கு கஷ்டம் அதிகமா உழைக்கிறான் ஆனா இதுவே காலத்துல இவன் வரைஞ்சிருந்தான்னு வச்சிக்க நானாவே அது விளைஞ்சிருக்கும் ரைட்டு தானே கலையா மழை பெய்யறப்ப எவனாச்சு கல்லையை கொண்டு தோட்டத்துல போட்டு அல்லது எள்ள கொண்டு தோட்டத்துல போட்டாலும் அது அழுகி போயிடும் மழை இல்ல மழை பெஞ்சு புடிஞ்ச பிறகு தண்ணி எல்லாம் அத்து போன பிறகு புளியை ஓட்டிட்டு அது வரைச்சிருந்தாலும் தானா வணிச்சிரும் மழை பெய்யும் போது தட்டி இறச்சி இரச்சு காப்பாத்தினாலும் எல்லாம் காப்பாற்ற முடியுமா கடலையை தண்ணி நிற்கிற கடலை கொள்ளையை காப்பாற்ற முடியுமா அதுக்குதான் எவ்வளவு அறிவா தெரிவிக்கா நஷ்டத்திற்கு கஷ்டம் அதிகம் இவன் பட போறதே நஷ்டம் அதுக்கு கஷ்டப்பட்டு கடப்பான லாபம் அனுப்பி வைக்கிறவன் கஷ்டமே படமாட்டான் அதை சொல்லாம வச்சிருக்காங்க லாபம் அனுபவிக்கிறவங்க கஷ்டப்பட அதனாலதான் அதுக்கு லாபம்தே பேரு அதனாலதான் சொன்னாங்க பருவத்திலேயே பயிர் செய்ய சரியா காலப்பயிர் கரம்பி எதெல்லாம் வந்து பட்டத்தை பின்னால் நட்டம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்காக தான் சரியான காலத்துல செஞ்சோட கால நிலைய வச்சுட்டு போயிடும் இருக்கு இப்ப ஹைதராபாத்ல பண்ணும் போது அங்க ஒரு பருவநிலையில் மாறும் இங்கே எப்படி நிர்ணயிக்கணும் எளிமையான விஷயம் ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் இருக்காங்க அந்தந்த நேரத்தில் விளையாடுற பயிர் வகைகள் அங்கதான் விளைஞ்சிட்டு இருக்கு இல்லமோ அவங்கவுங்க அந்தந்த பிரதேசத்துல மழைக்காலம் எப்போ கோடங்காலம் எப்போ எப்ப அதிகமா மழை பெய்யும் எப்ப மழை கொஞ்சமா இருக்குங்க இயல்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம பருவ காலத்தை சார்ந்து மட்டும் நீங்க பயிர் வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா பருவம் வந்து கண்டிப்பா அந்த நேரத்துக்கு வந்து கூடிரும் பருவம் கண்டிப்பா அவங்களை யிர் பற்றாக்குறை ஒன்றுதான் இப்போதைக்கு ஒரே ஒரு பிரச்சனை பூமியில தண்ணி இல்லைங்கிற ஒண்ணுதான் பூமி நீல்வட்ட பாதையில இருந்து நகர்ல சூரியனை சுத்தி வரதுல இருந்து இரவு பகல் மாறல சரிதானே கடல் மட்டம் பூமியினுடைய நிலப்பரப்புல பூமி அப்படியே தான் இருக்குது கடல் மட்டம் கடல்ல தான் இருக்குது இந்த அடிப்படையில் வந்து எந்த மாறுதலும் ஸ்பேஸில் எந்த மாறுதலும் இல்லை நிலத்துல எந்த மாறுதலும் இல்லை காற்றுல எந்த மாறுதலும் இல்லை சூரிய ஒன்றியில் மாறுதல் இல்லை சூரியகிட்டேருந்து வர்ற வெப்பத்திலையும் மாறுதல் இல்லை வெப்பத்தை வாங்கி கடத்துற அல்லது வெப்பத்தை குறைச்சி பயிர்களை காப்பாற்றுற நீர் ஒன்றையும் ஒன்று மட்டும்தான் பூமியில் இல்லாமல் போயிட்டு அந்த ஒன்று அப்படி கட்டமைச்சிட்டீங்க கட்டமைச்சிட்டீங்கன்னா பருவ காலம்லாம் தனியாக சரியா அது இடத்துல வந்து உக்காந்துருக்கணும் இப்ப அங்க பருவகாலம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அங்கேயும் இதே தட்டப்பயிர் இருக்கு இதே கம்பு இருக்கு இதே சோளம் இருக்கு இதே புஞ்ச பயிர்கள் எள்ளு இருக்கு எல்லாமும் அங்கே இருக்கு கடுகுல இருந்து எல்லாம் இருக்குது சரியா நம்ம வேலையும் அது இருக்குது தமிழ்நாட்டுக்கு பொதுவா தெற்கு தென்னிந்தியா பூராவுமே ஒரே சீதோஷ்ண நிலை உள்ளதுன்னு வச்சுக்கலாம் மழைக்காலம் மட்டும் பில்ல பில்லு மாறுமே தவிர கடுகுளிர் பிரதேசமான பஞ்சாப் மாதிரி எல்லாம் வந்து இங்க வந்து கடுமையான அளவுல பனிப்பொழிவு அது இதெல்லாம் இருக்காது சரியா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஊட்டியில மழை உச்சியிலதான் அந்த கடுமையான பனி பனிப்பொழிவு இதெல்லாம் இருக்குமே தவிர மொத்தபடி கர்நாடகா வரைக்கும் தென் தென்னிந்தியா பூராவுமே ஓரளவுக்கு ஒரே தட்புட்ப நிலைதான் மத்திய பிரதேசம் அந்த பகுதி உத்தரப்பிரதேசம் கல்கத்தா அந்த பகுதி போகும் போக தான் தட்போ பணம் வருது ஒரே ஒரு பயிர்தாங்க நஞ்சல நெல்லு தவிர சிலதுக்கு கொஞ்சம் அதிகமான ஈரம் வேணும் சிலதுக்கு ரொம்ப குறைச்சலான ஈர்தான் போதும் உதாரணத்துக்கு இந்த எள்ளு நெல்லு மாதிரி பயிர் இருக்கு பாருங்க கடலை இதுக்கெல்லாம் லேசா மண்ணுல ஈர பணம் இருந்தாலும் இப்போ வளைஞ்சிரும் உழுது பயிர் தட்டைப்பயிர் இந்த மாதிரி பயிர் வயிறு எல்லாம் கொச்சம் கூட வேணும் ஓகே இன்னும் புரியல இருக்கு